கூடிவிட்டரும்படி சண்டை போட்டார் அளவில் பெற விளங்கி அருள் படை சரிய புனை நரும் தொடை வாகை புழிவேம்புடன் புனைந்து வாகையை அணிந்தார் வெற்றி அந்த போரே வந்தது இதன் சுந்தன்மு சுவாமிகள் சொல்றார் நின்று நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறு நெல்வேலி தின்னவேலி அல்ல இது அதுவும் அல்ல இதுவும் அல்ல மதுரைக்கு வடக்கே இருக்கிற ஒரு சிறு கிராமம் இன்னைக்கு அது அந்த இடத்துல போர் நடந்தது போர்க்களம் அதுல வெற்றி பெற்ற பாண்டியர் அப்படி வெற்றி பெற்றார் பலவர் விரான் திருமகளார் மங்கையரு கரசியார் களபமணி முளை துளைக்கும் தடமார்பில் கவுனியனார் அப்புறம் வெற்றி பெற்ற பிறகு என்ன செய்தார் மங்கையர் கரசியாரை கல்யாணம் பண்ணுகிறார் முளைது களபமணி முளை துளைக்கும் தடமார்பில் கவுனியனார் இள வலிவன் பிற எழுந்தார் கோயிலுக்கு சிவகோயிலுக்கெல்லாம் நிறைய தொண்டு செய்தார் அளவில் புகழ் பெற விளக்கி அருள் பெருக அரசு அளித்தார் தன்னுடைய நாட்டுல நல்ல ஷோ பணி செய்தார் திரைசெய் கடல் உலகில் தன் திருநீற்றின் நெறி விளங்க திருநீற்றின் ஒளியை எங்கும் சைவத்தை வளர்த்தார் பல இடத்துல திருநீற்று நெறியினே சொல்வார் சைவத்துக்கு இன்னொரு பெயர் சைவம்னா திருநீர் பூசி இருந்தா சைவம் அவ்வளவுதான் என்ன பண்றார் சேர்க்கிறார் பல இடத்துல சைவம்னு சொல்லாம திருநீற்று நெறி திருநீற்று நெறியினே சொல்லிட்டு வருவார் திருநீற்றின் நெறியை பரப்பினார்கள் வளர்த்தார்கள் இந்த வளர்த்தானா திருநீற்றின் நெறி விளங்கி பெரும் புகழ் விளக்கி நெடுமாறனார் உயர்ந்த நெடுமாறன்னு ஒரு பெயர் முதல்ல பூன்பாண்டியராய் இருந்தான் ஞானசம்பந்தர் சமணர்களோடு வாதம் செய்கிற போது புனல் வாதம் என்ன மூணாவது வாரம் வாதம் நடக்குது அப்ப தண்ணியை எடுத்து ஓடணும் அந்த ஓலையில எழுதி போடுறதுக்காக அவர் பதிகம் பாடுறார் வாழ்க அந்த பானினம் வீழ்க தன் குனல் வேண்டனும் ஓங்குகா அந்த வேந்தனும் ஓங்குகன்னு பாண்டாரா இல்லையோ கூனலா இருந்தவ நுமிந்துட்டான் கூனலா இருந்தவன் நிமிந்துட்டான் எல்லாருக்கும் அதுவே ஆச்சரியம் இப்படி ஒரு பெரிய அரிய அற்புதத்தை செய்து காட்டினார் இத வச்சு திருநாகைக்காரவன புராணத்துல அங்க இருக்கிற மீனாட்சிந்தரம் ஒரு நயமா ஒரு பாடல் பாடி காட்டுகிறார் இந்த கூனை நிமித்திருந்த உலகத்துல மூணு பேர் கூனை நிமித்திருக்கிறார் அவர் கணக்குறார் ஞானசம்பந்தர் ஒரு கூனு நிமித்தது மாதிரி ராமன் கூனியனுடைய கூனை நிமித்தார் எப்படி ரெண்டு கையாலும் ஒரு கையில வில்ல பிடிச்சு இன்னொரு கையில நான்குல மண் உருண்டைய வச்சு அந்த மண் உருண்டைய முதுகுல அடிச்சு ஆக ரெண்டு கை வேலை ரெண்டு கை வேலை செய்ய வேண்டியது ரெண்டு கை வேலையினாலே அந்த கூனியினுடைய மந்தரை என்ற கூனியின் கூண் நிமித்தப்பட்டது கண்ணன் ஒரு கூனியினுடைய கூனை நிமித்திருக்கிறார் திரிவக்கரை அப்படின்னு ஒரு கூனி அவ உடம்பு மூணு கூணல் திரி வக்கரம் தீவர்க்க மூணு வளர்ச்சல் அவ ரொம்ப பத்தி கண்ணண்ட சேவை செய்யணும்னு ரொம்ப ஆவது கண்ணன் ஒரு நாள் அந்த அரமணையில் இருந்து வீதியில வரா அப்போ அந்த கண்ணனுக்கு கொடுக்கணுங்கிறதா சந்தனம் பூ மாலைய வச்சுக்கிட்டு தெரிவி எத்தனையோ பேர் கண்ணனுக்கு பரிசல் கூட காத்திருக்காரு கண்ணன் தேர்ல வந்துகிட்டே இருக்கான் ஒருத்தர் இடத்துல நிறுத்தல திருவற்கரை என்ற பெண் இருந்தாலே அவள் வந்த இளவன் ஒன்று நிறுத்தனான் தேர கீழ இறங்கனான் கண்ணன் அவள் அப்படியே பிடிச்சு கட்டி அனுப்பிவிட்டான் கண்ணன் எல்லா பெண்ணையும் ஆதரிக்கிறவன் அவன் எல்லா பெண்ணையும் மனைவியாக ஏற்றுக் கொள்கிறவன் அதனால என்ன சேட்டீங்கன்னா அவன் கட்டி ரெண்டு கையால் தொற்றான் இல்ல கூடைய கூணையும் ரெண்டு கையால் தான் அவன் கூனை நிமித்தான் ஆனா எங்க ஞான சம்பந்தர் ஒரே வார்த்தை அவன் அப்படி பாடுற திருநாக புராணத்திலே மந்தரங்கிற பெண்ணனுடைய கூனை ரெண்டு கையால ராமன் நிமிட வேண்டியதா கண்ணன் ரெண்டு கையால் நிமிட வேண்டியதாச்சு ஆனா எங்க ஞான சம்பந்தர் பாண்டியன் ஒருவனுடைய கூண ஓங்குக என்ற ஒரே வார்த்தையாலே நிமித்து விட்டார் அப்படின்னு இது ஒரு நயமா ஒரு பாடல்ல காட்டியிருக்க அப்படி நிமி்கப்பட்டவன் கூண் நிமிர்ந்து அதனால நின்ற சீர் நெடுமாறன் நின்றவன் என்ற பட்டம் இவனுக்கு வரப்பெற்றது என்று சொல்ற பெரும் புகழ் விளக்கி ஓங்கு நெடுமாறனார் அரசுமே நெடுங்காலம் அணிந்து இறைவர் அருளாலியை பரசு வரும் பணிந்திருந்தார் கடைசியில் சூலோகத்துக்கு போய்சென்றார் என்று அவருடைய புராணத்தை நிறைவு செய்து அவருடைய வரலாற்றை வழிபட்டு அடுத்து வாயிலார் கதையும் நான் சொல்லுகிறேன் என்று வர